ஹதீஸ் இருநூற்றி எழுபத்தி ஏழு ஆயிஷா ரபியுல்லா ஹன்ஹா கூறியதாவது எங்களில் எவருக்கு குளிப்பு கடமையானாலும் மூன்று முறை இரு கைகளால் தண்ணீர் எடுத்து தலையில் ஊற்றுவோம் பின்னர் கையால் தண்ணீர் அள்ளி வலது பக்கம் ஊற்றுவோம் மற்றொரு கையினால் தண்ணீர் எடுத்து இடது பக்கம் ஊற்றுவோம்